பாடம் சுவர் கல் ஆடை பானம் தலையணை மற்றும் இது போன்றவற்றில் உயிருள்ளவற்றின் உருவம் வரைதல் கூடாதா சுவர் வெறிப்பு தலைப்பாகை ஆடை போன்றவற்றில் உருவப்படத்தை ஏற்படுத்துவது கூடாது அதை அழிப்பது அவசியமாகும்